அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிழவாச்செறிவு முதுவருள் முந்து கிழவாச் செறிவு நன்று என்றவற்றுள்ளும் நன்றே என்று நாம் மாற்றி அமைத்துக் கொள்வோம் இதனுடைய பொருள் அறிவும் அனுபவமும் உடைய பெரியோர் நிறைந்த சபையிலே பேச்சின் திறனை காட்ட முற்படாது அடக்கமாக இருப்பது நன்மை பயக்கக்கூடியவை என்று சொல்ல சொல்லக்கூடியவைகளிலெல்லாம் மிக நல்லதாகும் நன்று என்று சொல்ல கூடியன பல இருக்கின்றன அவை என்னவென்றால் சுருங்கச் சொல்லல் விளங்க வைத்தல் இனிமைப்பட பேசுதல் நன்மொழி பேசுதல் ஓசை உடைமையாதல் ஆழமுடையதாக பேசல் ஆகியவை அவைகளில் எல்லாம் நல்லது அறிஞர்கள் மத்தியில் பேச அவசரப்படாமல் அடக்கமாக இருப்பதே ஆகும் அடக்கத்தோடு அமைதியாக இருந்தால் பிறர் பேசும் பேச்சை கேட்கவும் அவர்கள் கருத்தை நன்கு புரிந்து நமக்கு வாய்ப்பு ஏற்படும் மேலும் சபையோர்களின் திறமையையும் உணர்ந்து கொள்ள முடியும் அவைகளுக்கு ஏற்ப தன் கருத்தை அமைத்து கொள்ளவும் இயலும் அதனால் அத்தனை பேரும் அடைய முடியாத சிறப்பையும் தகுதியையும் இவன் பெற்றுவிடுவான் முந்து கிழவாச்சரிவு என்ற சொற்றொடரானது முற்பட்டு சொல்லாத அடக்கம் என்ற பொருளை கொடுக்கிறது பெரியோர்களுடைய சபையில் எதையும் முன்னதாக சொல்லாமல் அமைதியாக இருக்கும் அடக்க குணத்தை ஒருவன் உடையவனாக இருப்பானே ஆனால் அது அழகு கல்வி அறிவு செல்வம் ஆண்மை அன்பு ஆகிய நலங்களெல்லாம் ஒருங்கு கூடி விளைத்தற்குரிய மேன்மையை அவனுக்கு விளைவித்துவிடும் என்று ஜெகவீர பாண்டியனார் கூறுகிறார் மனக்குடவர் என்ற உரையாசிரியர் முதுவர் என்ற சொல்லுக்கு தபத்தாலும் குலத்தாலும் கல்வியாலும் மேலும் சில அனுபவங்களாலும் முதிர்ந்தவர் என்ற பொருளை தந்திருக்கிறார் தமது குறைவையும் சான்றோரின் மேன்மையையும் அவர் சொல்லுவதற்கு முன்பு சொன்னால் உண்டாகும் குறைபாட்டையும் சொல்லாவிட்டால் வரும் நன்மையையும் அறிந்து அடக்கமாக இருத்தல் நன்று என்றவற்றுளெல்லாம் நன்று என்று வடிவேலு செட்டியார் அவர்களுடைய உரையிலே காணப்படுகிறது இக்குரட்பவானது சான்றோர் அவையிலே எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்தியிருக்கிறது தைத்திரிய உபனிஷத் சீக்ஷாவல்லி தேஷாந்தயாசனேன பிரஸ்வசித்தவ்யம் அறிவும் ஒழுக்கமும் மிக்க சான்றோரின் முன்னிலையில் நீ அமைதியாக இருக்க வேண்டும் திருக்குறள் அடக்கமுடைமை நூற்றி இருபத்தி மூன்றாவது குரட்பாவில் இதற்கான அகச்சான்று அமைந்திருக்கிறது செரிவறிந்து சீர்மை பயக்கும் அளவறிந்து ஆற்றின் அடங்கப் அறிய வேண்டியவற்றை நன்றாக அறிந்து அதற்கேற்றபடி அவற்றை கடைப்பிடித்து அடக்கத்தோடு ஒருவன் இருப்பானே ஆனால் அது பெரியோர்களால் அறியப்பட்டு நன்கு மேலான நன்மையை தரும் என்பதுதான் இந்த குரட்பாவின் உள்ளார்ந்த பொருள் இனி பதவுரை பார்க்கலாம் முதுவருள் தம்மை விட அறிவு அதிகமுடையோர் அபையில் தம்மை விட அறிவு அதிகமுடையோர் சபையில் முந்து அவர்களை முந்தி கிளவா பேசாமல் இருக்கக்கூடிய செரிவு அடக்கமானது நன்று என்ற ஒருவருக்கு இது நன்மை தரக்கூடியது என்று அவற்றுள்ளும் சிறப்பாக சொல்லப்பட்ட எல்லா குணங்களிலும் நன்றே சிறந்ததாகும் தம்மைவிட அறிவு அதிகமுடையோர் அவையில் அவர்களை முந்தி சென்று பேசாமல் இருக்கக்கூடிய அடக்கமானது ஒருவருக்கு இது நன்மை தரக்கூடியது என்று சிறப்பாக சொல்லப்பட்ட எல்லா குணங்களிலும் சிறந்ததாகும் நன்று என்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிளவாச்சரிவு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான